a <laughs> இந்த புத்தி வந்ததுதான் காரணம் ஒரு நூறு வருஷம் முன்னாடி முப்பது இல்ல அன்னத்தையும் தீர்த்தத்தையும் தண்ணீர் வைப்பா அவ வந்து வெறும் தீர்த்தம் கரைச்சு வெயில் காலத்தில் யார் வந்தாலும் தாகத்தோட தீர்த்தம் நினைச்சா அன்னத்த சத்திரம் கட்டி வச்சு யார் வேணா வந்து எத்தனை நாள் வேணா சாப்பிடலாம் கேள்வி அவன் கேள்வி கேப்போம் இன்னைக்கு ஏன் சாம்பார் சரியாக கேட்போம் போனவன் கேட்க முடியாது பத்து நாள் சாப்பிட்றீங்க என்ன ஒரு பைசா கொடுத்தியா கேட்க முடியாது நான் கேப்பேன் நீ இன்னைக்கு சாம்பார் சரியா கேட்பேன் அப்படி அதனால தான் ஆற்று சத்திரமா சத்திரத்தை அன்னதானம் அன்னலட்சுமி குறையில எல்லா கிரகத்துல இருந்தா பண்ணிச்சா அன்னலட்சுமி குடும்பங்கள்ல சாப்பாடு போடணும் ஏதாவது அந்த ஹோட்டல் கழிச்சு போய் ஸ்ட்ரீட் டின்னர் லஞ்ச ஆற்றுல கழிச்சு போய் ஒரு கரண்டி பாயசத்தை வச்சு அன்னம் போடுறதுக்கு ரொம்பவே இருக்கு இல்ல இல்ல மெட்டீரியல் வசதி இருக்கு இல்ல ஏதோ ஒரு வசதி வசதி ஏதோ விதத்தில் வசதி அதுக்கு ஒரு சின்னதா ஒரு சாஸ்திரத்துல ரிஷிகள் என்ன பண்ண அவர் எதிர்பார்க்கிற அவர் வந்து பகவானுக்கு பயந்து என் தர்மம் பீஷாஸ்மேந்திர அந்த சூரியனுடைய மகாமந்திரமா இருக்கக்கூடிய காயத்ரிய சில ஆவர்த்தி உலகத்துல எல்லாரையும் ஜெப்பம் சொன்ன முடியாது ஒரு சிலர் பிராமண பத்து காயத்ரி யாவது பண்ணி நீ ஒரு மூணு முறை அந்த காயத்ரி சொல்லி அர்க்கத்தை கொடுத்து சூரியனை உபஸ்தானம் தான் எழுந்து நின் மந்திர தாள செய்யக்கூடிய மரியாதை கிதா உபஸ்தானம் பேர் எழுந்து மேல் வேஷ்டி எடுத்து இடுப்புல கட்டிந்து ஒரு மரியாதையோட மித்ரस्य ஜரிஷணி இத்ృతஹ மொத்தம் சொன்னா 2 நிமிஷம் கூட ஆகாது அந்த மந்திரத்தை சொல்லிறதுக்கு இப்படி இந்த ஸ்பீட்ல யாரும் சொல்லறது இல்ல நான் இந்த ஒருதுக்கு சொல்லறதுக்குள்ள மந்திரத்தை முழுக்கு முடிச்சிடுவா அப்டிதான் அப்போ எப்படியாவது முடிக்கணும் தான ரொம்ப அது அதிதூృత காலமா இருந்தாலும் கூட அதோ விடாம பண்றாம அந்த அளவுக்கு நினைக்க வேண்டியது தானே இது माला பண்ண முடியல ஒரு 10 காயத்ரி பண்ணி 10 நிமிஷத்துல பண்றது சந்நியா வந்த ஒரு உபஸ்தானம் குழந்தைகளை ஆதாரம் கொடுத்து போஷணம் பண்ணக்கூடிய சூரியன் இன்னொருமே சம்பந்தம் ரொம்ப குழும அதனால முதல்ல சந்திர சொல்லு சசி மிகிறுகம் எப்படி சாதாரணமான வளருமோ அந்த மாதிரி மருந்து பச்சளைகள்லாம் சந்திரனுடைய நிலா வெளிச்சத்துல தான் அது வளரும் அந்த மாதிரி காலிதாசன் போய் சொன்ன சில ஓஷதி பச்சல்களுக்கு ஒரு ஒரு பிரகாசிக்க கூடிய ஒரு பிரகாசம் ஒண்ணு அந்த பிரிச்சிருப்போம் எங்க இருக்கு அந்த ஆமாசா அப்படிங்கிற தாம் அம்சமாலா ஷரதீவகா மகௌஷதி நக்தமிவாத்மபாசா பெரிய ஔஷதிகள்ல எப்படி இந்த பிரகாசமாக ராத்திரி ஆறும்போது அம்சங்கள்லாம் கங்கையில வந்து சேருவோம் அந்த மாதிரி வித்யாபியாசம் பண்ண ஆரம்பிச்ச பார்வத்திட்டு அது ஏற்கனவே படிச்சிருந்த வித்தியகளெல்லாம் தானா வந்து சேர்ந்து தாம் மகௌஷதிவாத்மாசிபேஷகரே பிரபேதினவி இப்படி சந்திரனுடைய நில வெளிச்சத்தால ஓஷதி பச்சைகள் எல்லாம் வளருது அதோடு கூட அவுதமயமான கிரணங்கள் ஒரே அடியா குழுமையான கிரணங்களை கொடுத்து மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களா இருக்கார் சந்திரன் தாயார் போடக்கூடிய அன்னத்துல எப்போதுமே என்ன தெரியுமேனா அண்ணன் யாரு வேணா என்ன பெரிய சிரமமா எல்லாரும் யாரு அடிச்சாலும் அதிசயம் அன்னமா போறது குக்கர்ல போய் கலஞ்சி வச்சுனாக்கே இருக்கக்கூடிய டயத்துக்கு தந்து திறந்து பார்த்தேனா யார் வச்சாலும் அண்ணா அரிசிய அரிசி அண்ணாமது அது ஒண்ணும் வேற ஒண்ணும் லாஸ்டியா மாறாது அரிசியை வச்சு அரிசியை கலந்து போட்டு ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனா மாத்துகஸ்தேனம் அம்மா போடுற போது அந்த ஒரு பிரியம் இருக்கு பாருங்க அம்மா போட்டு அம்மா இல்லாத சாப்பிட்ற மாதிரி வேற எங்க போய் சாப்பிட்டாலும் அந்த சுத்தி வரவே வராது இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு தாயார் போட்டு சாப்பிட்டாலும் ஒரு பரம திருப்தி தாயார் அந்த பாகியம் கிடைக்கும் இருக்கிற தாயார்காயாரும் கடந்து விடுவாங்க முடியலேன்னு சொன்னா கூட அப்படி பக்கத்துல வந்து உட்காந்துப்பா அவன் சாப்பிடறான் சரியா சாப்பிடறான் பாக்குறேன்னு பக்கத்துலயா வந்து உட்காந்துப்பான் பத் இந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு ஆச்சுன்னா கூட பரவாயில்ல முடியாத கைகடுங்கிறது நாற்பது வருஷமாட்டு முன்னா இருக்கா அவ பரமாறுற பொழுது அவ சரியா பரமாற அழா புருஷனுக்கு பாக்குறேன்னு தொண்ணூறு வயசு பாட்டி வந்து உட்காந்து பல குடும்பங்கள்ல உண்டு அந்த மாத்திருபாவம் அப்படிதான் இந்த போ நினைப்பார் நாற்பது வருஷம் ஆச்சு போட மாட்டேன் வேற ஒண்ணு அதுக்கு திஷ்டாந்தமே சொல்ல முடியாது மாத்திர மாத்திருக்கு துல்லியமா வேற ஒன்னு சொல்லவே முடியாது அந்த மாத்திர வாஞ்சியோடு சேர்ந்துதான் அண்ணன் வந்து வயத்தை தேவையா இருக்கு அண்ணன் தேவையா இருக்கு சூரியன் மூலமாக உற்பத்தி மனசு ரொம்ப இருக்க சந்தோஷமா இருக்கணும் வருத்தமா இருந்தமா இருந்த கோபத்திலோ இருந்தோம் இறங்காது மனசுக்கு ரொம்ப நேரடியாக சம்பந்தப்பட்டவன் சந்திரன் அந்த சந்திரனை பார்க்கிற போது மனசு எல்லாருக்கும் சந்தோஷப்படுறது தாபத்தை போக்கி வைக்கக்கூடிய காரணம் என்னன்னா விராட் சுவரூபியான பரமாத்மாவுடைய மனசில் இருந்து ஏற்பட்டவன் சந்திரன் சந்திரோ ஜாத அவன் டை அட்மிட் பண்ணல இம்ப்ளிகேஷன் லாங்குவேஜ்லயே பாத்தீங்கன்னாக்க மனசுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அதனாலதான் சந்திரனோட சம்பந்தப்பட்ட விஷயத்த லூனார் அப்படின்னு சொல்றது எதுவா இருந்தாலும் அவன் ஆரம்பேஷன் அதுக்கு என்ன கேதர் பண்ணி ஏதோ பேசிட்டு இரும்பு வெஹிக்கிள் இட்லா கால் லூனா மூனுக்கு போகிறதுனால இட் வாஸ் கால் லூனா அப்படின்னு இட் வாஸ் கால் லூனார் சந்திரனோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றது சரியதீனா இல்லாதவன் வெளிச்சத்தை வர்ஷிக்கணும் அமிர்தமயமான கிரகங்கள் முதல்ல மனசு நிறைஞ்சிருக்கணும் கூட பரவாயில்ல மனசு நிறைஞ்சிருந்து அப்புறம் சாப்பாடு மனசு ரொம்ப நிரம்பி இருக்கிற போது சாப்பாடு அப்புறமா முதல்ல முதல்ல சொல்லி சசி வீகரு சிருகயுகம் தவாத்மானம் பரமேஸ்வரனுடைய அம்பாள் அப்படின்னு சொன்னாக்க அந்த சேலத்தில் இருக்கின்ற போல சந்திரனையும் சூரியனையும் சொன்னார் ஒன்னுடைய சரீரமாக நான் பரமேஸ்வரன் நினைக்கிறேன் அப்படிங்கிற அடுத்த வரி இப்படின்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கிற போது பரமேஸ்வரன் சுத்த பிரம்மம் அந்த பிரம்மத்துடைய அந்த மாதிரி பிரம்மத்தை மறைச்சிருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க மாற்றமா இருக்கு பிரபஞ்சம் முழுக்க அம்பாளுடைய அவள் தான் பரமேஸ்வருடைய முதல் வரியது இன்னொரு பார்க்கிற போது முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்ன சொந்தல் அறியல பரமேஸ்வரன் உன்னுடைய சக்திகள் அதனால திரும்ப கூட அசைக்க முடியாது அஜய தேவகா நகலு குசலகா ஸ்பந்தி தான் அந்த பாவத்தை மனசுல வச்சிருந்து பரமேஸ்வரனே அசையும்படியா வேலை செய்யும்படியா தூண்டிவிடக்கூடிய உயிர் சக்தியாக நீ இருக்க இப்ப ரெண்டு இருக்கு சரீரம்னு ஒண்ணு இருக்கு அத உடல் சொல்றோம் தமிழ்ல உள்ள தூண்டிவிடக்கூடிய ஒரு பிராணன் இருக்கு அது உயிர்னு சொல்றோம் பிராணன உயிர்னு சொல்றோம் பிராணம் உள்ள சஞ்சாரம் கௌரவம் அப்ப உடல் உயிர்னு ஒண்ணும் இப்ப அம்பாள் தான் தூண்டி விடுறாள் பரமேஸ்வரம் காரியம் செய்யும்படியா தூண்டி விடுறாள் இவள் தான் உயிர் நாடியா இருக்காள் அம்பாள் அவள் உடலாட்டமா போயிட்டான் அதனால தவாத்மானம் மன்னே பகவதி நவாத்மான மனகம் ஆத்மாங்கிற பதத்துக்கு கான்டெக்ட பொறுத்து அர்த்தம் இந்த இடத்துல ஆத்மாங்கிற பதத்துக்கு சரீரம் அர்த்தம் அது மூணு விதமான ஆத்மா சொல்லிருக்காரு வேதாந்த சாஸ்திரத்துல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கவுனாத்மா மித்யாத்மா முக்கிய ஆத்மா மூணு விதமான அதாவது ஷரீரத்தையும் ஒரு விதத்துல ஆத்மா அது நம்முடைய சுரூபம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோனோ ஒரு லோயர் லெவல்ல ஆத்மானு நினைக்கும்படியா அத சொல்லியிருக்க அப்புறம்மா நம்முடைய பத்னி குழந்தைகள் உங்களுடைய சரீரமாக பரமேஸ்வரன் எனக்கு தோணார் அப்படின்னா ஏன்னா நீ தான் அவர் இயங்க முடியாது செய்கிற நீதான் உயிர் நாடியா இருக்க அவர் வரும் சரீரம் தான் உள்ள உயிரிலே தான் அந்த அசங்கமோ உயிர் வெளியில் கலந்து போனது ஒரு திருஷ்டிகோணத்தில் உலகத்துக்கு அதனால அம்பாள் பரமேஸ்வரன் உயிர் அம்பாள் உடல் உயிர் இன்னொரு அம்பாள் உயிரா இருந்து பரமேஸ்வரன் உயிரா இருக்கேஷி அயம் உபயசாதோவாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான பாவம் பகவானுக்கும் அறுபது வயசுக்கு மேலே காதல விழுந்திருக்கலாம் சொல்ல வேண்டியிருக்கு தெரிஞ்சிருக்கும் கூட சொல்ல முடியல தைரியமா சொல்ல முடியல தெரிஞ்சவா இருக்கா இல்லேன்னு சொல்ல எல்லாரையும் சகட்டுமே இங்கே சொல்லப்படாது தெரிஞ்சவா இருக்கா இல்லையே சொல்லல ஆனா ரொம்ப பேருக்கு அந்த இல்லாம விட்டு போயிடுது ஏன்னா பழக்கம்தான் தான் காரணம் ரொம்ப சாதம் போட்ட உடனே அதுக்காப்புல சாம்பார் வந்துடுவா கையோட தீர்த்தம் போன ஏன்னா தீர்த்தம் போட்டு பழக்கம் விட்டு போயிடுது இன்னைக்கி நான் பிராமணாவை கூப்பிட்டு அப்படி சமாராதனே தீர்த்தம் நான் மாட்டில் அப்படி கிருஷ்ணராம கோவிதான் கையில சம்பாரம் அங்கே சாப்பிட முடியும் இப்படி தான் சாம்பார விட்டுக்க முடியுமா வகையில தீர்த்து தான் வலுத்தாகணும் தீர்த்தம் போட்ட உடனே மறுபடியும் போய்ட்டுவான் அப்புறம் கையை தட்டி கூப்பிடணும் அந்த அம்மாவை பேச முடியாது சாப்பிடுறது போகணும் இது தீர்த்தம் போட்டப்பறம் அப்புறம் அஷ்டோதகம் பிராணாயசம் அப்புறம் அஷ்டோதகம் போடணும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆகும் அது புரிக்கிறதுக்கு அதுக்குள்ள ஊரை விட்டு கிளம்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் அது பழக்கத்தில் இல்லாததுனால யாரையும் குறை சொல்றதுக்காக அதாவது பிராமண இதழா இருக்க குடிவாளுக்கு இல்ல வைஷ்டாஸ்திரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்னத்தை கொடுத்தாச்சுனா அப்புறம் சாதனைவா அது கொடுத்த மிச்சத்தை சாப்பிடறதுல ஆத்மசுக்காக தர்மத்தை அனுஷ்டிப்படாதுன்னு அவளுக்கு கொடுத்தாச்சுனாக்க இவா சாப்பிடறது இல்லை எப்படி நம்ம தர்மமே நீ கொடுக்காதேன்னு சொல்லுவோ நீ ஒன்னு ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோன்னா சொல்லிட்டு அழகாக பாயிண்ட் பண்ணிருக்கா வெளிநாட்டில் இந்த மாதிரி ஏதோ வித்தியாசம் பாராட்டான்னா அவன் பாராட்டுறதே வேற விதம் அவன் வந்து அது வந்து காந்திஜி சவுத் ஆப்ரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஆச்சரத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்ன அவன் வந்து வெள்ளக்காரம் வேலை வர்ணத்தோடு இருக்கிறவன் இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறாதே இந்த வண்டியில ஏறாதே அபார்டீடு அப்படிங்கறான் நீ வந்து அவனை அபார்டா வைக்கணும் அபார்டீடுங்கிறது அண்ட் நம்ம தர்மத்தில் வரபோது சில தர்மங்கள் அனுஷ்டிச்சாகணும் ஏன்னா லோகத்துழி கஷேமத்துக்காக மந்திரங்களை ஜெபம் பண்ணக்கூடிய சமயத்தில் சில சுத்திகள் இருந்தா தான் முடியும் இது ஒரு டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல போகக்கூடிய சமயத்தில் அங்க ரெஸ்ட்ரிக்ட் என்ட்ரிங்களா டாக்டருக்கு நர்சுக்கு ஏதாவது என்ட்ரி இல்ல ஒரு மெடிக்கல் தர்மங்களை ரொம்ப சூக் விஷயம் இப்ப நான் பிரவேசம் பண்ண போறது விஷயம் விஷயம் இல்லை ஆனால் வர்ணாசிரம தர்மம் தப்பு தப்பு இல்லாரு நினைச்சிருந்திருக்காங்க பக்தி மார்க்கத்திலிருந்து பகவான் ஒருவன் இருக்கான நம்பிக்கை இருக்கிறவளாவது இந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்மால் அனுஷ்டிக்க முடியிறதோ இல்லையோ அது தப்புன்னா வந்து சொல்லாமல் இருக்கணும் வர்ணாசிரம தர்மத்தர்ம்தான் நம்ம சனாதன தர்மத்துக்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய அனுஷ்டிக்க கூடிய பக்தர்கள் சேர்ந்து நரநாராயணிக்கிறாள் பயத்தை போக்கிவிக்கிற சுவாமி ஆச்சாரியா பாஷ்யத்தில் பெரிய சப்ஜெக்ட் நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு அதுல என்ன தகராறு இங்க நினைக்காழ்ந்தவன் சொல்லல இதுதான் சூக் யாரும் தெரிஞ்சுக்கலாசமர்மத்தில் அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடியவன் உயர்ந்தவன் சண்டாளனுக்கு இருக்கக்கூடிய தர்மத்தை அனுஷ்டிச்சான்னா சுதர்மத்தை விட்ட பிராமணனை விட அரவிந்தாபந்தாது மண்மே ததற்கோ வச்சனைகிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நதுபூதிமான அதுக்கு பிராக்டிகலா இனி மட்டும் அதுக்கு பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னா நாயன்மார்களுடைய அறுபத்தி மூணு பேருடைய படத்தையும் சிறையை வச்சிருப்பா சிவன் கோவிலில் பிராச்சினா ஆலயத்தில் பார்த்தேன்டாக்க அதுல பிராமணகுலத்தில் பிறந்ததா ரொம்ப குறைச்சல் அதுல புலையுலத்தில் பிறந்தவா முதற்கொண்டு உண்டு நந்தனார போலவர்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சம வர்ணத்தில் பிறந்தவர்கள்லாம் உண்டு அவா சிறையை முதற்கொண்டு வச்சிருக்கா எப்பேற்பட்ட பெரிய ஆதிதாஜி சோமயாகும் வாஜபேயம் இருக்கக்கூடிய தீட்சதா இருந்தாலும் அந்த கோவிலேருந்து வெளியில வந்து கஜஸ்தம்பத்துக்கு வெளியில் நமஸ்காரம் பண்ற போது உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வனுக்கும் அம்பாளுக்கும் மாற்றம் இல்லாமல் அறுபத்தி மூணு பேருக்கும் சேர்த்துதான் நமஸ்காரம் பண்ணி அது மாதிரி ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் இருக்கு ஆழ்வார்களிடம் தெய்வத்துக்கு வைஷ்ணவ சம்பிரத்தில் திருப்பான திருப்பான அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்களை தோல் மேல் பல்லக்க தூக்கி வரும்படியா உள்ள உத்தரவு போட்டா ரங்கநாதனை முதல்ல கண்ணெடுத்து பார்த்து அப்படியே ஒரு பத்து பாட்டுகள் பாடி ரங்கநாதன் ரங்கநாதனா அப்படியே ரங்கநாதனுடைய சன்னிதிலேயே மறைஞ்சு போனவர் திருப்பா நடுவார் அதே மாதிரி பஞ்சபவரணத்தை சேர்ந்த நந்தனார் சிதம்பரத்துல சிக்ஷபேஸ்வருடைய சன்னிதியில சரீரம் தெரியாமல் மறைஞ்சி போனவர் அதே மாதிரி வாழ்க்கை சம்பிரதாயத்தை சேர்ந்த சோக்கா மேடம் பஞ்சபவரத்தை சேர்ந்தவர் அவருக்காக பாண்ட வந்து அவர் கொடுத்த அதிருத்தியத்தான்னு பக்தவிஜி ஜனிச்சுன்னு சொல்லும் அதனால குறையா சொல்லல இதுதான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம தர்மத்தில் ஒரு மனு சொல்லும்பீசன் கூட சொல்ல நினைக்கிறார் Uh, private reasons adhu mari irukrathunadhaala indha varnashastra patra yaar paathalum varnashastra mo it is a blot on the hindu society nu solra it is not a blot hindu indiya yavudu oyambu tharu solliruka illiye adhu adu periva romba alaga edhu sonna vere uthana korachala nenchindu nee indha compartment la yerada nee enna pakkathula ukkaadukada apatti irundho ama thalli vikiraan brahmana na appadi solla le nama dharmathula solla le uttom ivanudi aacharathukku ஏதோ ஒரு பங்கம் வந்துட்டு தோணித்துனா அவன் தான் ஒரு வார்த்தை பேசப்படாது யாரா இருந்தாலும் நம்மாத்து மனுஷாலா இருந்தாலும் சரி இது வந்து மடி ஆச்சாரம் சொல்றபோது வேற ஒரு வர்ணத்தை சேர்ந்தவன் மேலப்பட்டுனால தோஷம் இல்லை இவன் வீட்டுல இவன் பத்னியா இருந்தாலும் இவன் குழந்தையா இருந்தாலும் அவாப்பட்டாலும் தோஷம் தானே வருது தூங்கி வந்து குழந்தை வந்து மேலப்பட்டாலும் மடிக்கு தோஷம் தானே ஷாந்தம் பண்ற போது மறுபடியும் போல ஸ்நானம் பண்ண அப்ப அந்த குழந்தை இவன் ரத்தத்துக்கு அந்த குழந்தை தானேயா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தர்மமா இருந்துட்டா யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டா ஒத்தட்ட ஒரு மாதிரி தர்மம் வேற ஒத்த ஊருக்கு ஒரு வேஷம் தனக்குன்னு ஒரு வேஷமா இருந்தாதான் அப்பதான் உலகம் தப்பா நினைக்கும் நீ ஒரு தர்மத்தை ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் அனுஷ்டானம் பண்ணா உலகம் புரிஞ்சுக்கும் அத அதுதான் நம்ம சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்தா அது குழந்தை சொல்லப்படாத குழந்தை பட்டு விடுச்சுன்னா பாக்கி நாளில் குழந்தையா வந்து விட்டா பரவாயில்லன்னு சொல்லுவா தேவபதா பூஜைக்கு சாதத்துக்கு அது உதவாது நூறு பட்டா கூட ஸ்நானம் பண்ண வேண்டியதான் குழந்தைய போய் பூஜிக்க கூடாது கோபமேடா சாதத்தனிக்காவது நிச்சயமா கோபம் இருக்கக்கூடாது கோபம் தான் சாதம் நஷ்டம் அப்ப வேற ஒருத்தரை குறைச்ச இவன் தன்னையே சிக்ஷிக்கிறான் நம்ம தர்மம் எப்படின்னா வேற ஒருத்தரை சிக்ஷிக்கிறது அப்பாட்டீடு வர்ணாசமந்திரமும்ரை சொல்ல ரயித்து இல்ல நீ ஒன்னு சிக்ச்சிக்கோ பட்னி இருந்துக்கோ நீ ஸ்நானத்தை பண்ணு நீ மடி பண்ணிக்கோ எல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு நாலு ஸ்நானம் பண்ணாக்க உடம்பு கொத்துக்காது உடம்பு தானே சிக்ஷிச்சுக்கோ உன் உடம்பு தண்டிச்சுக்கோ அப்படின்னு ஆச்சாரம்ங்கிற பேர்ல தன்னையேதான் ஸ்புட்டம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்ததே தவிர வேற ஒருத்தரை கொலை சொல்லிக் கொடுக்கல இதுதான் ரொம்ப முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும் அதனால யாருக்கும் யாரையுமே தாழ்ந்தவர்களாக நினைக்கணும்னு சொல்லவே இல்லை எல்லாரையும் பகவத்வரூபமா அதனால ரிஷிகள் மேல அனாவசியமா பொல்லா நாம சுற்றிட்டு இருக்கோம் ரிஷிகள் சமமா எல்லாரையும் ஒரே பகவத் ஸ்வரூபமா பார்க்க முடியாதான் சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்குன்னு தர்மங்கள் இருக்கு அந்த தர்மத்தை நுஷ்டிக்கக்கூடிய சமயத்துல அது அந்த தர்மத்தை நுஷ்டிக்கிற போது எப்படி இப்படி இருக்கணுமோ எவ்வளவுதான் குழந்தை ரொம்ப பிரியமா இருந்தாலும் இதுக்கு ரொம்ப அழகா பெரியவாழ்லாம் திருஷ்டம் தான் கொடுப்பா குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் பிரியமான குழந்தை ஒதுக்காக வச்சிருக்கா அதனால வேற அதிகார கையாண்ட அவனுக்கு ஆபத்து அவனுக்கு ஆபத்து வரப்படாதுங்கிறதுக்காக தர்மங்கள்லாம் அப்படி வச்சிருக்க இந்த தர்மத்தை தன்னையே தான் அடைக்கக்கூடிய தர்மத்தை அந்த தர்மத்துடைய ஒரு அம்சமாக தான் சில பேர் அந்தத்தை நாம அந்த மந்திரத்துக்கு வீதியம் தனியா போட்டாசிமர்ம கேட்டா என்னையே உள்ள தூக்கி கொடுக்கணும் என்னமோ தெரியாதுன்னு உள்ள அழைச்சாலும் அடிச்சிருவான் தேசம் அப்படி இருக்கு அதனால சௌந்தர ராமாயணத்துக்கு அப்படி உண்டு மிச்சம் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சேஷம் இது பொதுவா இது தெரிஞ்சுன்னா போறோம் அப்புறம் எதுக்கு மிச்சமா இருக்கு ஒரு த்ரீ அப்படி கொடுத்தாக்கா இருக்கோம் டூ அப்படிங்கிறான் அந்த ரிமைண்டர் டூ எக்ஸாம் மிச்சம் ஒரி அமிதமான ஒரு வைபவம் அதுதான் மூல சக்தி அதுதான் சேஷி அந்த சேஷியா இருக்கக்கூடிய பகவானுக்கு அவனுடைய பெரிய அனுகிரக சக்தியில ஒரு திவில மிச்சமா தெரிச்சு வந்த திவில்தான் இத்தனை ஜீவர்கள் ஏற்பட்டு அதனால நாமல்லாம் மிச்சமா இருக்கக்கூடியவா சேஷமா இருக்கக்கூடிய சேஷபாவத்தில் இருக்கக்கூடியவா ஜீவர்கள் பகவான் சேஷி என்று விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமானது செல்லும் இத்திர ஜீவர்களும் சேஷர்கள் இத்தர ஜீவகோட்டிகளுக்கும் மூலமா உத்தரவுள்ள அவர்தான் ஆதிசேஷம் ஏன் ஆதிசேஷன் பேர் சேஷவர்க்குள்ள முதல்ல இருக்கக்கூடியவர் ஆதிசேஷம் அவன் சேஷி அவன் பகவான் சேஷி நாமல்லாம் சேஷர்கள் மிச்சம் இருக்கக்கூடியது சேஷம் மிச்சத்துக்கு மூலமா இருக்கக்கூடியது என்பது மிச்சம் இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு உயிர் கிளம்பி போற போது கண்டுபிடிக்கிறது பிரதியோகி அதுக்கு கவுண்டர் பாட்டா இருக்கக்கூடாது பிரதியோகி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உடல் ஆனது சேஷம் உயிர் சேஷி ஒரு விதத்துலே ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்க விதி நாம எல்லாரும் தான் அந்த பண்ண கூடுதா இருக்கேன் ரெண்டு பக்கத்துலையும் கட்டிக்க சில புடவைகள் இருக்கும் ஷர்டாக இருக்கும் சில மாதிரி ரெண்டு பக்கத்தையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பெட்ஷீட் கூட மாதிரி இருக்கும் அது டபுள் கரெல்லாம் அது மாதிரி ஏதாவது வரும் அந்த மாதிரி உண்டு அப்படி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் ஏதோ சுத்தி வச்சு அது அப்படி ஏதாவது ஏதாவது புதுசா ஒரு சாப்பிடு கோட்டா போடட்டும் அந்த மாதிரி கோட்டமேனு நம்ம என்ன ஜபலிக்கடைய போய் உட்காந்துருக்கமா தெரியுமா அந்த பக்கமே போறது கிடையாது வாங்கறது கூட போக வேண்டிய அவசியம் இல்லாம சுவாமி சுட்டார் தெரியாது ஒண்ணும் தெரியாது அது சேஷ சேஷிங்கிறது இது ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு ரெண்டு பேரும் இருக்கா ரெண்டு பேரும் சேஷியா இருக்கா அதே சேஷி அயம் உபயத சாதாரணத்தையா ஸ்திதம்பந்தோமா ஸ்தித சம்பந்தோமா பரரச பரானந்த பரயோகோ சமரச பரானந்த பரையோகோ இப்படி ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கேன்னு சொல்லு அடுத்த சுலோகம் சொல்ற நீ மனசா இருக்கேன் மனஸ்துவம் ஏன்னா மனசுதான் முதல்ல மூலம் காரணம் உற்பத்திக்கு மனசுதான் காரணம் மனசுடைய கல்பனையில் பிரபஞ்சமே மனசுடைய கல்பனையு சொல்லிக் கொடுத்து அப்ப அந்த மனசு யாருன்னா மனச ஒழிச்சு கட்டுன்னு சொல்றது அத்வைதம் மனசை ஒழிச்சு கட்ட முடியல மனசையே அம்பாடா பாருன்னு சொல்றது சாத்தம் மனஸ்துவம் வியோமத்வம் மனசுலேருந்து முதல்ல சிருஷ்டிங்க முதல்ல சிருஷ்டில ஆகாசம் தான் முதல்ல சிருஷ்டி அதான் வியோமம் ஆகாசம் வியோமம் பகவான் சிருஷ்டி பண்றான் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல சொத்துவா புராண இத்தியாசங்கள்ல பாத்தீங்கன்னா பகவத் சிருஷ்டியும்பா பார்க்கிற போது கிடையாது ஒரு காரியமும் கிடையாது அதெல்லாம் குணசம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு தான் சிருஷ்டி சமுதாரங்கள் அதுவே மித்தியும் ஏற்பட சேப்னத்தில் உலகத்தையே முழு போது மனசு நிர்மாணம் That this world is a product of your mind in the waking state. In the dream state you are able to well understand it is a product of your mind. The dream is a product of your mind, you are able to understand. Only after you get up. Not while you are dreaming. When you are dreaming, the dream appears to be true. When you get up, you know that it is a dream, it is only a product of your mind. If you are wondering if you are a dream, you see the dream of a person. தீர ரொம்ப சிம்பிள் அது பதினாட்கள் சமப்பட வேண்டிய சமாச்சாரம் இப்ப அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏதோ பிராசங்கமா வரபோது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குனால சொல்றேன் குழந்தை சில பேர் வந்து அப்படி கேட்பா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு பண்ணுவாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா என்ன கேட்டா நீ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா நானே இங்க உட்காந்துட்டு இருக்கேன் என்ன பொழுது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவையில் என்று அழகா அந்த சிருஷ்டி கிரமத்தை தைத்தறி உபனிஷன் அத அதே கிரமத்தை சொல்றாரு ஆச்சாரியாளிங்க நீ மனசா இருக்க மனசு சிருஷ்டி பண்ணக்கூடிய ஆகாசமா நீ இருக்க அதே மாதிரி மருதசி நீ தான் காத்தா இருக்க வரக்கூடிய ஓட்டி போய் உனக்கு நல்லா விருந்து பண்ணி வைக்கிறேன் போயிடுறே சாரதியாக கொண்டிருக்கக்கூடிய நீதான் ஜமா இருக்க நீதான் பூமியா இருக்க நீ இல்லாமல் உலகத்தில் எதுவுமே எல்லாத்தையும் உலக ரூபத்தில் நீ தான் அப்படி பரிணமிச்சிருக்கேவ சுவாத்மானம் பரிணம நீ உலகத்தை உலக ரூபத்தை தெரியல நீ தான் எல்லா ரூபத்திலும் ஸ்தானம் என்னன்னாக்க உலகத்துல எதை பார்த்தாலும் அம்பாளுடைய ஸ்வரூபமா பாரு மனசு ஆகாசம் ஜலம் பூமி தேஜஸ் எதுவா இருந்தாலும் எல்லாம் அம்பாலுடைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியில உலகத்தை பாக்கிற போது பாக்கணும் உள்ள ஒவ்வொரு சக்கரத்திலும் அம்பாலும் பரமேஸ்வரரும் இருக்க அதை அடுத்த ஆரம்பிச்சு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஒன்று ஆறு ஸ்லோகங்கள்ல முப்பத்தாறுல இருந்து நாப்பத்தொன்னு ஞாபகம் முப்பத்தி ஆறுல இருந்து ஆரம்பிச்சு தவாகியா சக்கரஸ்தம் ஆரம்பம் இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லக் கூடாத விஷயங்கள் அதனால பெரியவா தாண்டில் வந்திருக்கா பெரியவா தாண்டில் வந்தா நாமும் அந்த மரணத்துக்கு போக வேண்டியதுதான் அதுல சகசிர பத்தி பேசுறேன் ஆக்யா சக்கரஸ்தான் ஆரம்பிச்சா கேளுக்கே சொன்னேன் சகசிரத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை யாரும் சொல்ல முடியாதுங்கிறதுனால சகசிராதிபதி பேசாமல் சவாக்யா சக்கரஸ்தம் ஆரம்பிச்சு ரெண்டு ஸ்லோகம் மாத்தான் சொல்றேன் அதுல எது சொல்லலாமோ அத மாத்தான் நான் சொல்லலாம் ஹயத்தில் இருக்கக்கூடிய அநாக சக்கரத்துல விமலமகைகம் பஜே ஹம்சத்வந்தம் மகதாச்சரம் அஷ்டுண விதா பரிணதி கையில அம்பாளும் பரமேஸ்வரனும் அநாகத சக்கரத்துல எப்படி பிரகாசிக்கிறாள்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற அம்சபட்சி ஆட்டமா இருக்காலும் ரெண்டு அம்சங்கள் இருக்கு ரெண்டா இருக்கு வாஸ்தவத்தை பார்க்கிற போது ரெண்டாட்டமா இருக்கு ஆனா வாஸ்தவத்து அது ஒன்னாதான் இருக்கு ஒன்னா இருக்கக்கூடாது ரெண்டாட்டமா காட்சியளிக்கிறது சொல்ல முடியும் சொ பலத்திரயம் மூணு பழங்களை சொல்லலாம் பலத்திரயம் சிங்குலர் பலாதின்னு சொன்னாக்க பகுவோஜனமா போயிடுச்சு நாளை வரும்போது சதுஷ்டகம் சாதன சதுஷ்டகம் அப்படின்னு சொல்ற அப்புறம் கணேச பஞ்சரத்னம் பஞ்சகம் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் சமாதி சர்க்கம்னு சொல்றேன் இப்படி இருந்தா அது சப்தகம் சொன்னா ஏழு அப்படி அஷ்டகம் தோட்டக அஷ்டகம்னு சொல்றோம் அது ஒரே ஸ்லோகத்தை குடிக்கிறது மொத்தம் எட்டு ஸ்லோகங்கள் இல்லனாக்க எட்டு விற்பங்கள் அப்படி சொல்றோம் அஷ்டபத்யானி அப்படின்னு சொல்லணும் அஷ்டகம் அப்படி ரெண்டு அநாகத சக்கரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரன் இதுதான் இந்த ஹம்சம் என்ன பண்றது தாவரை வெறுக்கக்கூடிய தேனைக ரொம்ப குறியா இருக்கு அம்சம் எந்த தாமரை தாமரை இருக்கக்கூடிய தேனை வருகிறதுனா சமுன்மீல சம்வி கமல மகரந்தை கரசிகம் சந்தித்துனா ஞானம் ஞானமயமா ஒரு தாமரை ஹிருதயம் அப்படியே மலர்ந்து போகக்கூடிய பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடிய ஞான தாமரை ஒழுகின்றிருக்கக்கூடிய ஞான தேனை அந்த தேனை மாத்திரம் வருகக்கூடியதா இருக்கு இந்த அம்சம் தேனை வருகிறது சம்பிரதத்தைன் வந்து ஈ கிருமி தேன் வண்டு தேனை மாத்தம் தான் வருகும் வேற எதுக்கும் போகாது அந்த மாதிரி ரொம்ப மகான்கள் பகவத் சுரூபத்தை தவிர வேற லௌகிக்கமான விஷயத்தில ஈடுபட மாட்டாள் பரமான விஷயத்தை மாதம்தான் ஈடுபடுவாள் சொல்றது நிகமாந்தான் நித்யானுபூதம் நிகமாந்த பிருங்கேகி நிஜம் பதார்த்தம் நிததே பிரதிஜான் யாதவா விஜயத்தை சொன்னார் ஈ என்ன பண்ணும் நல்ல தேனை போல சுத்தமான வஸ்தூரையும் உட்காரும் அடுத்த நிமிஷம் அமேஜத்தையும் போய் உட்காரும் அந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் அப்படிதான் இருக்கோம் ஏன்னா நல்ல விஷயத்தை சிரமம் பண்ணணும் நல்ல விஷயத்தில் ஈடுபடணும் சசங்கத்தில் ஈடுபடணும் எல்லாம் தோணுது அப்புறம் ஆற்றில கூட நுழையரும்போதே ரிமோட் எங்கே இருக்குன்னு தான் தேடுறது ஒரு நிமிஷம் தேன்னு அடுத்த நிமிஷம் அமைதியும் ரெண்டும் இருக்கு ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாமாங்கிறான் காரணம் மொத்தத்தை ரெண்டுத்திலயும் மனசு போறது இது பார்த்துட்டே இருக்கிற போதே நடுவில் ஏதாவது ஆற்றுல ஏதாவது நல்ல காய் நடந்துட்டே இருக்க டக்குனு பேப்பர் போய் பார்க்கலாம் ஏதாவது இந்த குப்பை என்ன போட்டிருக்கான் பாக்கலாம் அப்படின்னு சொன்னது இது ரெண்டுத்தையும் தான் ஈடுபடுறது மனசு பொது பெரும்பாலும் பாஸ்ட் மெஜாரிட்டி நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கும் அப்புறம் இதை விட ரொம்ப கழுத்தரமா சொல்லுவேன் நல்ல விஷயத்துக்கே வரமாட்டான் அவன் கிருமி ஆட்டமா அது புழு அமேஜத்துல மாத்தம்தான் ட்ரைவாயிட்டு இருக்கும் நெடுஞ்சிட்டு வராது அந்த மாதிரி ஏதோ ஈயாவது வச்சிருக்காங்க ஈயா இருக்காது தேன் வண்டா உயரத்துக்கு பிரயம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் தேன்ல போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பர்சென்டேஜ் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜியாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காவது பிரயத்னம் பண்ணணும் அது தானா அது விட்டு போகணும் பாக்கி இருக்கக்கூடிய லௌகமான விவகார பிரவர்த்திகள்லாம் தானா விட்டு போறதுக்கு பிரயத்னம் பண்ணணும் தேன் தேன் வந்து தேனை வேற ஒரு க்ஷுரமான விஷயத்துல போய் ஆசைப்படாது அதனால தான் தேனை மாத்திரம் ரசிக்கக்கூடிய ஹம்சம் இது அம்சம் பட்சிகளிலேயே ரொம்ப உயர்ந்த பட்சி அம்சம் ஹம்சத்தை போல காக்கா இருக்க முடியுமானு போல ராமன் ஆட்டமா சொல்லி தன்னை காக்கா வாட்டமா ரொம்ப குறைச்சிருந்து பரதாழ்வார் பேசினது பட்டாபிஷேகத்தை பட்சிகளுக்குள்ள ரொம்ப சிறந்த பட்சி ஹம்சம் அந்த ரெண்டுங்களாக பார்வதி பரமேஸ்வரால் அநாகர சக்கரத்துல இருக்க ஞானமயமா இருக்கக்கூடிய தாமரையிலேருந்து ஒழுகக்கூடிய தேனை பருகக்கூடிய அம்சமாக இருக்க அது அந்த அம்ச எங்க போய் சஞ்சாரம் பண்றதுன்னா கிமப்பி மகதாம் மானசரம் அது மானசரோவரத்துல அம்சம் இருக்கும் இது எந்த மனசுல இருக்குன்னா மகான்களுடைய மனசுல மாத்திர சஞ்சாரம் பண்ணக்கூடிய தேன் ஒரு அம்சமாக இருக்கு மானவர்களுடைய மனசுலதான் அந்த ஞான தேன் இருக்கு அந்த ஆகாரம் கிடைக்கும் அதனால மகான்களுடைய ஹிரயத்தை மாற்ற சஞ்சாரம் பண்ணக்கூடிய நம்ம ஹதயத்தை இல்லையா பார்வதி பரமேஸ்வரா இருக்க எல்லாரும் எல்லா ஹதயத்திலயும் இருக்கா அம்பாள பரமேஸ்வரும் அதனாலதான் புரஞ்சனோ பாக்கியான அவிஜாத்தி சொன்னான் தசிய அவிஜாத்தகா ஆசீத் சகா அவிஞ்ஞாத்தேஷ்டா தெரிகிறது அத பல மகான்கள் பேசியிருக்க மகானனுடைய கதகத்தில் தான் சுவாமி இருக்க அப்படின்னு பல இடத்துல பல மகான்கள் பேசியிருக்காச்சல் ராமதாசர் சொல்ற பொழுது பரம வினயம் இருக்கோ பவியமான தன்மை இருக்கோ அந்த ஹயத்தைத்தை ஆலயமா கொண்டிருக்கான் ராமன் பவியகுணால பவதுஹாத் கோபால கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கோவி கிருஷ்ண கோவி கோவிந்த கோப கிருஷ்ண பக்யகுணாலயா அப்படின்னா தியாகர்வா சொல்ற போது ரெண்டு விதமா எந்த ஹதகத்துல இருப்பர் எந்த கதகத்துல இருக்க மாட்டான் ரெண்டையும் சொல்லிருக்கான் தியாகர்வா எந்த ஹதயத்துல இருக்க மாட்டான் ராமன்னா கர்வமான தூரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அந்த சித்தரஞ்சனி கீர்த்தனையில பரமேஸ்வரன் எங்க இருக்காங்கன்னா விமல ஹிருதய தியாக ராஜ பாலம் அப்படின்னா விமல ஹிருதயம் கலங்கமே இல்லாத கதகம் மகான்களுக்கு பிரபு இருக்கா நாராயண தீர்த்து மகான்கள் பேசியிருக்கா இது ஆதிசங்கர பகவதாலும் சுப்பிரமணியத்துல மக சித்த தேகம் அப்படின்னா மகான்களுடைய சித்தத்தில் வாசம் பண்ணக்கூடிய பிரபுவா சொன்னி சொல்ற போது வசந்தமே பயோகின மகான்ளுடையத்தில் பார்வதி பரமேஸ்வரால் இந்த ரெண்டு அம்சங்கள் அம்சம்னா என்ன பொண்ணு அம்சம் பேசறது பேசுற பொழுது அந்த பேச்சிலிருந்து பதினெட்டு வித்யைகள் உலகத்தில் வெளியில் வந்து எதாலா பார்த்து அஷ்டாத குணித வித்யா பரிணதி பதினெட்டு விதமான வித்தியைகள் உலகத்தில் வெளியில் வந்து பதினெட்டு வித்தியர்கள் என்ன அப்படின்னா நாலு வேதங்கள் ஆறு வேதாங்கங்கள் நாலு உபாங்கங்கள் நாலு உபவேதங்கள் மொத்தம் பதினெட்டு வித்யாஸ்தானங்கள் பதினெட்டு சொல்லியிருக்காங்க ரிக்வேதம் சாம வேதம் அசர்வ வேதம் நாலு வேதங்கள் ஆறு அங்கங்கள் ஷடங்கங்கள் அந்த ஷடங்கங்கள்ல சிக்ஷேன்னு ஒண்ணும் சிக்ஷைங்கிறது வேத மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் என்ன மாத்திரா காலம் என்ன ஸ்வரம் அதுக்கு எப்படி உச்சரிக்கணும்னு தீர்மானம் சொல்லலாம் அது சிக்ஷை அது ஒவ்வொரு வேதத்துக்கும் தனிப்பட்ட சிக்ஷைகள் உண்டு ஒவ்வொரு ஷாக்கைக்கும் தனி சிக்ஷை உண்டு பிராத்தி சாக்கியம்னு ஒவ்வொரு சாக்கைக்கும் தனி சிக்ஷை ஏன்னா அந்தந்த சாக்கைக்கு தனிப்பட்ட ரூல்ஸ் உண்டு இருக்கூடிய புரிய முடியாது சொல்றேன் ஈடே அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை ஈடேனா உபாசிக்கிறேன் பஜிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அது ரிக்வேதத்துல வரும்போது லாவா இடம் அதனால ஈடே வேதமடை ரெண்டுகள் இருக்கக்கூடியவா அதே வடக்கிலிருந்து வரக்கூடியவா அந்த சொல்ற யாரு சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் இருக்கு கவனிச்சேன் மைசூர்ல சர்வவேத பாராயணம் ஆகாது வரதோ அந்த பரவலாதிக்கூடிய பிரதேசங்கள்ல பார்த்துனா நடைமுறையான ஜனங்கள் பேசக்கூடிய பேச்சுலயும் யா வரக்கூடிய இடத்துல ஜா வந்துடும் the pronunciation of the common man's language in the end of the day that's why I can't speak I can't speak I can't speak I can't speak I can't speak I can't speak I can't speak அஷ்டசகுணி சொல்ற போது அவ்வளவுதான் ஒரு கோடிதான் வருது அது வேதத்தனுசரிச்சுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய பேச்சு இதெல்லாம் சிக்ஷைய பார்த்தா தெரியும் வியாக்கரணம் அடுத்தம் வியாக்கரணி கிராமர் கிராம வேத வாக்கியம் மீட்டர் ஒவ்வொரு மன்றத்துக்கும் சந்தஸ் உண்டு தேவதை உண்டு சந்தஸ் உண்டு ஒரு முதல்ல ரிஷியை சொல்றோம் சாவித்யா ரிஷி விஸ்வாமித்ரஹா அப்படின்னு சிரஸ்ல போய் கை வைக்கணும் எதுக்கா வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் சிரஸ் கை வச்சா பாதத்திர நமஸ்காரம் பண்றதாக தாத்யம் இந்த ஒரு பெரிய மந்திரத்தை நமக்கு அனுகுர பண்ணி கொடுத்தாலே அந்த விஷயங்களுக்கு நாம ஒரு பெரிய நன்றி செலுத்துற மாதிரி அவளுடைய பாதத்துல சிரஸை வச்சு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி சிரஸ்ல கைய வச்சு அப்புறம் தேவி காயத்ரி சந்தனான்னு சொல்ற போது சந்தசுங்கிறது உயிர் மூச்சு ஆட்டமா பிராண நாடி ஆட்டமா இருக்கு அதனால உயிர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த மூக்குக்கு நேரம் அப்படி கைய வச்சிருந்து ஹம் தேவத தேவினக்கெல்லாம் வேதம் இருபத்தி நாலு அதனால இருபத்தி நாலு அக்ஷரங்கள் கொண்ட தேவி காயத்ரி சொல்லிட்டு இருக்கோம் பெரிய தோஷம் அது லித்த பாடகாங்கிறது பாடகாத லட்சணம் சொல்லிருக்க நெற்று பண்ணி கேட்டு கேட்டு காதால கேட்டு கேட்டே வரு வேதத்துக்கே சுதிருது எழுதா கழுவினு பேரு அப்படி நெற்றுப்படி ஆகாரம் உள்ள போகாம இருந்தாலும் படிச்ச மந்திரம் டக்குன்னு ஞாபகம் வராம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் கொஞ்சம் மந்திரம் அப்படி கவலை மாறி போய் ஏதாவது ஒன்னுக்கு ஒன்னு வார்த்தை ஏதாவது மாறி போயிடலாம் மாறி போனா மாறி போனது அப்படியே நினைச்சு சொல்லுவார் ஒரு டக்குன்னு ஒரு மந்திரம் ஞாபகம் பேஷாம பத்து நிமிஷம் அப்புறம் சொல்லி பார்த்தா கரெக்டா வரும்போது சொன்னி சொல்லிருக்கிற போது அது ஆவர்த்தி இருந்தா அந்த சமயத்தில் மெமரிங்கிறது ஒரு டைப்ரைட்டர் கீபோர்டு ஆட்டமா நான் மேனுவல் டைப்ரைட்டர் பற்றி சொல்றேன் இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாரும் வந்த அப்புறம் வேலை இல்லாமல் போயிடுத்து ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நாங்களெல்லாம் உத்தியோகம் பார்க்குறோம் டைப் மேனுவல் டைப்ரைட்டர் தான் இருந்தது எலக்ட்ரிக் டைப்ரைட்டருங்கிறது ரொம்ப அபூர்வம் இருந்தது சாதாரணமா இருக்கக்கூடிய டைப்ரைட்டர் தான் கொடுப்பா ஆஃபீஸ்ல அது ரொம்ப அவசரம் முக்கியமா நோட்டு மூணு கீ சேத்தாப்ல ப்ரெஸ் பண்ணாங்க வேகமா அடிக்கணும் ரொம்ப ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு கீ பிரஸ் பண்ண மூணு போய் ஜாம் ஆயிடும் ஒரு கீ கூட அங்கே தொடராது பேப்பர்ல ஒன்றும் விழாது அப்ப மறுபடியும் இந்த ப்ராசஸ் தான் அது மாதிரி ரொம்ப வேகமா ஒரு காரியத்தை பண்ற போது மெமரிங்கிறது ஒரு கீபோர்ட் ஆட்டமா இருக்கு சேலமெது ஜாம் ஆயிடு ரெண்டு மூணு கீ இல்ல ஜாம் ஆயிடும் அது சகஜமா புத்தியில இருந்தா அப்படிதான் இருக்கும் டைப்ல இருந்தா ஜாமே ஆகாம இருக்குமா புத்தி நகர ஒண்ணே இல்ல டிராஃபிக்கல ஜாம் ஆலியா நாலஞ்சு பொழுக்கெல்லாம் சென்றப்ப வந்துருச்சா குறுக இந்த பக்கத்துல இருந்து ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு ஜாம் ஆயிடு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆனா கிளியர் பண்ணி Somebody has to give way அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆற மாதிரி சைபரேட்ல கீ ஜாம் ஆற மாதிரி மெமரி ஜாம் ஆகும் நீ போக முடியும் அந்த மாதிரி யாருங்கா ஸ்மிருதி அப்படின்னு கீதையில சுவாமி ஸ்பஷ்டமா சொல்லிவிட்டார் அதனால ஒரே சமயத்துல ரெண்டு மூணு விஷயங்கள் வரும்போது ஜாமி இருக்கும் அப்படி சந்தேகம் வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்தாக்க ஏற்கனவே சொன்ன சம்காரத்தால் அப்படி ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்போது இது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஞாபகம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் பேலன்ஸ் இருக்கணும் ஏன்னா அவன் ஒழுங்காக வேலை செய்யறவனா இருந்தாலும் செய்யற போதே தப்பு இருக்கான்னு பார்த்துடணும் கன்கரண்ட் ஆடிட்னு ஒரு கன்செப்ட் ஒன்னும் இன்டர்னல் ஆடிட்னு ஒண்ணும் அப்புறம் கண்கரண்ட் ஆடிட்டும் அன்னிக்கி சீர வேலை அப்போவே சேமர் ஆடிட் பண்ணிட்டு இருப்போம் அப்புறம் இப்போ எப்படியும் தெரியாது நான் வேலை பார்த்த காலத்தில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கார்பரேட் உலகத்தை விட்டு ஒரு மாமாங்கிறது மேலே ஆச்சு வந்து இப்போ உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாது அதனால நாங்கள் வேலை பார்க்கற போது கண்கரண்ட் ஆடிட்டர்னு ஒருத்தருப்போம் கூட அப்புறம் இன்டெர்னல் ஆடிட்டர்னு ஒருத்தான் அப்புறம் இவ்வளோ போகிறதுன்னு அப்புறம் வருஷம் தர எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ணி அந்த அக்கௌண்ட் சொல்லலாம் அது சரியா இருக்குன்னு கைது போடுறதுக்கு ஒருத்தான் ஒரு சாட்டை தெரியாது இவ்வளவு ஆடிட்டிங் எடுக்க தேவைன்னாக்க நீ பண்ணுறது கரெக்டாக பண்ணா கூட பரேஷா இருக்குன்னு வேலை பார்த்த பண்ண வேண்டியிருக்க நீ சொல்லக்கூடிய இந்த சங்கஸ் தான் ஆடிட் உடனே சொல்லி பார்த்தா வந்துடும் போட்டு ஏற்பட்டிகுக்தம் வேதத்தில் பல பதங்களுக்கு அதனால அவன் டிக்ஷனரி ஆஃப் மெடிசன் நினைக்கிறாங்க பாருங்க டிக்ஷனரி ஆஃப் கெமிஸ்ட்ரி டிக்ஷனரி ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது ஏன்னா டெக்னிக்கல் டேம்ஸ் போய் இங்கே சாதாரண டிக்ஷனரி பார்த்துனாக்க கரெக்டாக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் டீடைல் எக்ஸ்ப்ளேஷன் கிடைக்குமோ கிடைக்காம தெரியாது அதனால ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்கல் ஃபீல்ஸ் ரிக்யர் ஸ்பெஷலைஸ் டிக்ஷனரி அது மாதிரி வேதத்துக்கு தனியாக ஒரு விஷயம் வேணும்னா அதான் நிருப்தம் அது இன்னொரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமே சொல்லிக் கொடுக்கும் அப்புறம் கல்பம் வேத புருஷனுக்கு கையாட்டமாக இருக்கக்கூடியது கல்பம் கல்பம்னா இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு வேதத்தை ஒரு ரொம்ப பேசிக்கா எடுத்து ஒரு டாய்லெட் பவுல பிக்ஸ் பண்றதா இருந்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது அதுலயும் ஒட்டிருக்கான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓட்டிருக்கான் நீ இது மாதிரி இத்தனை நாளை அது காயும் சூப்பர்லர் இன்ஜினியர் இருக்கு அது இத்தனை நாளைக்கு காயணும் அப்படி எல்லாம் போட்டிருக்கான் ஏன்னா இல்லைன்னா அதே தான் உழங்கி தானே அது ஒழங்கி போயிடுச்சினாக்க நீங்க ரெண்டு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அதனால இதுவாக இருந்தாலும் அது ஒரு ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரஷன் இருக்கணும் வேதம் சொன்ன கரமாக்களை பாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடிய கிரகத்தை செய்யக்கூடிய காரியங்கள் பல விஷயங்கள் செய்யறதுக்கு இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் அந்த கல்பம் சொல்லி சரஸ்வதி ஒரு காரியத்தை செய்யறது செய்யறதுக்கு அது செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய அவயவம்ங்கிறதுனால தான் அந்த கைக்கு கரை அப்படின்னு அர்த்தம் கரைங்கிறது நம் கரகான்னு சொன்னாக்க கை அர்த்தம் அதுவே வர்ம வரக்கூடிய கரோமி குருவஹா குருமகா அப்படின்னு வருது கிரீட்டு தாதுவானது கரோமி வரவா வர போது நான் செய்யறேன் அப்படின்னு வருது அது செய்யக்கூடிய அவயமா இருக்கிற போது கரகா அப்படின்னு எப்படி அர்த்தபுஷ்டியா இருக்கக்கூடிய பாஷங்கள் அங்கங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி கையால செய்யக்கூடிய ஒரு காரியம் அதுதானே அழகா இருக்கும் அது வந்து கையாக செய்யறது அந்த மாதிரி வேத புருஷனுக்கு கையாட்டமா இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்த கல்பம் வேத புருஷனுக்கு கையாட்டமா வேத புருஷனுக்கு ஒரு கண் இருக்கு அதுதான் ஜோதிஷம் ஆறாவது அங்கம் ஜோதிஷம் ஜோதிஷம்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய செலஸ்டியல் பாடிஸ் நக்சத்திரங்கள் கிரகங்கள் இது எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறதுங்கிறது ஒரு அம்சம் ஜோதிஷத்துல ஜோதிஷத்துல கணக்கு ரொம்ப முக்கியம் கணிதம் ரொம்ப கணிதங்கிறது ஒரு தனி பாகமா போட்டிருக்காங்க ஜோதிஷத்துல அதுல பல கணிதங்கள் நாம எப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைச்சிருக்கோமே அதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப நாள் முன்னாடி பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி சொல்லிருக்கா அவ்வக்த கணிதம்னு ஒண்ணு இருக்கு அதான் அல்ஜீப்ரா அல்ஜி நியூ கன்செப்ட் அப்டி கேட்டோம்னா வெத்தமா எக்ஸ்பிசிவா சொல்லக்கூடியது சொல்லாமல் அன்போனா ஒரு வேரியபிள் இருக்கு அது அவரு டீல் வித் இட் Let the unknown variable be X ஸ் அது அவர் பத்தி டீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி கோண கணிதமாக கோணலான கணித கோட கணிதமாக ஜாமெட்ரி கோணங்கள்லாம் இருக்கோம் ஒரு அங்கமாக இருக்கு ஜோதிஷத்தை எப்போதுமே இண்டிகேட்டிவ் சாஸ்திரமா சொல்லுவா பெரியவாடலாம் கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சொன்னாக்க ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ இப்ப சனி தசை காலம் கொஞ்சம் சரியா இல்ல சார் நீங்க ஏதாவது ஏதோ என்ன விட கேட்டு வீங்கோ ஏதாவது பிராசி தான் எனக்கு போராத காலம்னா சனி எனக்கு ஏழு நாட்டு சனி அப்படிங்கிறான் இல்ல சனீஸ்வரர் அனுகூலமா இருக்கும்போது கூரை கழிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ற நாம ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சனீஸ்வரர் கூரை கழிச்சுன்னு கொடுக்கவும் இல்ல நமக்கு தடங்கல் செய்ய நினைக்கவும் பலத்தை புண்ணியத்துடைய பலன் சுகத்தை அனுகூலமா இருக்கக்கூடிய கிரகங்கள் உனக்கு பாபத்து வரப்போகுதுனாக்க கிரகங்கள் சுபேதரஸ்தான சுபமில்லாத ஸ்தானத்துல இருந்து கொடுத்தாக்க அது உனக்கு கஷ்டம் வரப்போகுது இண்டிகேட் பண்ணுறது என்ன அர்த்தம் எதுக்காக போய் நவசம் என்ன அர்த்தம் அப்ப போய் பகவத் சுரூபமாக தான் சொல்லிருக்கா நீ அப்ப போய் நீ உபாசிச்சு பிரதக்ஷன் சௌரியமா இருக்கும் கஷ்டத்தை தாங்கிக்க கூடிய சக்தியை கொடுக்கும் அதுக்காக தான் புண்ணிய கர்மாக்கள் சொன்ன அப்படி புண்ணிய கருமாக்கள் நிறைய இருந்துட்டா குஷன் என்ன சஸ்பென்ஷன் உள்ள உட்கார கூடிய பிரபுவுக்கு தெரியல இருந்தாலும் வருது. பாட்டுகள்ந்தாலும் தெரியலவர் தானே இதுதான் பெரிய அப்சர் அது வந்து இட் to vanish. புரிய என்ன பண்ற அந்த நட்சத்திரமோ கிரகமோ என்ன பண்றது you have not been favorable to yourself in a previous birth adha vishayam stars are not favorable nu solli prayojanam onnum illa star vande traffic signal light pola aduthaaple innoru pakkathil irundhu stream of traffic ku pachcha kaata porudhu inoru oru rendu moonu second la andha pachcha varaporudhu adhanaal unakku etchirikka panna aduthukaga seekku varadukku munnadi oru orange light onnu vandhudhu orange light edukkaga நீ பிரேக்க போட்டு வர மட்டும் காத்திருந்து ஆரஞ்சுக்கு அப்புறம் ரெண்டு வரும் ரெண்டுக்கு அப்புறம் வரும் கொஞ்ச வெயிட் பண்ண வேண்டியதான் வேற வழி இல்ல சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்னு பரவாயில்ல ரா வேலை டிராஃபிக் ஒன்னும் ஜாஸ்தி இல்ல டிராபிக் ஜாஸ்தி இல்லையா புல் ஸ்பீட் சேஃப்ட் தானே ஒத்துனும் இந்த பார்க்கறதுக்கு போலீஸ்காரனும் இல்ல நல்ல வேலை க்ளோஸ் கேமராஸ் எல்லாம் வைக்கல அவன் மாட்டா அடிஷன் போயிடுவான் அப்படின்னு போனா இன்னொரு பக்கத்துல வேற ஒருத்தன் அவனுக்கு அவனுக்கும் சேஃப்ட் ஒत्तருக்கு கிரீன் லைட்னா மூணு பேருக்கு ஷேப் லைட் இருக்கு. நாலு பக்கத்துல இருந்து ரோட் வரப்போது ஒत्तருக்கு கிரீன் லைட்னா बाकी மூணு பேருக்கு ஷேப் இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு குழக்கு என்ன வந்திருக்கு. ஷேப் லைட் தானே ராத்திரி ஒற்றும் இல்ல. இருந்து ரெண்டு பேருக்கு ஒண்ணு ಪರஸ்பரம் தெரியல. ரெண்டு பேரும் மோ진ுட்டான். கொலிஷன். ஹெட்லாங் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் அப்படிது. எதாங் கொலிஷன் வந்த உடனே ஹாஸ்பிடல் போய் கைகள் எல்லாம் கட்டி கட்டி போட்டுக்காம். அப்புறம் பல மணி நேர கழிச்சிப் பிறகு வந்தப்புற இப்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஷேப் லைட் தான் சார் ஆக்சிடென்ட்க்கு காரணம். அந்த ஷேப் லைட் ஷேப் லைட் வந்ததால தான் எனக்கு ஆக்சிடென்ட் வந்துதுடா கேண்டா ஆச்சே ஷேப் லைட் வந்ததாலயே உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்தது ஷேப் லைட்டை நீ மீறி போறதனால தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்தது ஷேப் லைட் ஆனது உங்களுக்கு காஷர்மான laranja லைட் காஷர் பண்ணுது அந்த மாதிரி অনুকூலமா இருக்கக்கூடிய கிரா அந்த பச்சை லைட்ட போல प्रतिकूलமா இருக்கக்கூடிய கிரா உங்களுக்கு ஷேப் லைட்டோ இல்ல ஆரஞ்சு லைட்ட போல நீ ஜாக்கிரதையா போடா பாக்க ஸ்டாப்ல கொஞ்சம் டோன்னா என்ன எதை டோன் பண்ணனும் தாப்பமாது பண்ணாமる அப்படி ஸ்டாப்ல பாப் அப அப்படினு காட்ற மாதிரி ஷேப் லைட் காட்ற மாதிரி காட்றேன் அடிப்படத நான் நடுவில் இருக்கூடிய இந்த பையன் இந்த ரோடு இந்த பக்கம் வரவானா லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க போட்டு வச்சிருக்கான் நீ டிவைடர் என்ன பண்ண முடியும் அனுகூலமா கிரகங்கள் இருக்கிற போது கூட அபத்தமாக கொடுத்துருவோம் கஷ்டம் வரும்போது கிரகங்கள் கொடுக்கலாபம் வர போதும் கிரகம் நமக்கு லாபம் வர போது இண்டிகேட் பண்றது உனக்கு ரோடு கிளியரா இருக்குன்னு பச்சரை பண்ற மாதிரி ஒன்னு கஷ்டம் வரும்போது ஒரு பெரிய சாஸ்திராபிரித்திக்காக பெரிய பாயசம் ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட முடியாது ஒத்தரா தூக்க முடியாத பாரத்தை பல பேர் இருந்தா தூக்க முடிகிறது அப்ப இந்த குழந்தை ரெண்டு கீங்காலும் தூக்க முடியலையே நான் பூர்வ ஜென்மாவில பெரிய ரப்பு பண்ணிட்டேன் பெரிய பாப்பத்துடைய பலனா கஷ்டம் வந்திருக்கு அந்த கஷ்டத்துடைய பாரத் சுமை தாங்க முடியல நானா மண்ணுல வந்து சமதா நான் கொண்டிருக்க கூடிய மூட்ட தான் இல்லீங்களே தாங்க முடியல இந்த குழந்தை கதறற பொழுது என்ன பண்றா குழந்தை தப்பு பண்ணி இருக்கா கூட கருணையால ஜெகன்மாதாவா జగதபிதாமா இருக்க கூடிய சுவாமி என்ன பண்றா இந்த குழந்தை இவ்வளவு தூரம் கதற தெரியாம தப்பு பண்ணி இருக்கு அவ இந்த தப்பை இந்த பாரத பகவானால கூட போக முடியாது ஏன்னா இந்த பய தான் வாமிச்சிட்டு இருக்கான் இவன் வரமிச்சறது ஒது இவனை அனுபவிச்சதா தீர்தாகணம் என்றவர வேற யாரும் ஒன்னு பண்ண முடியாது ஆனா भगवान என்ன பண்றா நான் இந்த இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்க முடியாது ஆனா நீ தனியா திண்டாடுற நீ தனியா சென்ற வந்து என்னுடைய பன்னெண்டு கைகளையும் கொடுத்து இரண்டு கையோட போது உனக்கு பாலம் தெரியாம பண்றேன்னு முருகன் ஓடி வந்து முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னி கோழு வழிக்கு துணை வடிமேகேது செங்கோட்டமயூரமு விழிக்கு துணை திருமென்மல்பாதங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணிகே மெய்மிகுன்றா முருகா முருக முருகனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு அவன் பன்னிரு தோளும் பயல் தனி வழிக்குத் வடிவேலும் செங்கோட்டன் மயூரமுமே நாள பகவான் பஜிக்கிறது பகவான பஜிக்கிறது சுவாமி நமக்கு கூட இருந்து அவாங் வித் அதுதான் தாத்யம் பர்டன் கெனாட் பி விஷ் இட் டுஸ்பீரியன்ஸ்ட் அதை அனுபவிச்சுதான் கரெக்ட் ஆகணும் வேற புண்ணிய பாபத்து பலத்தை அனுபவிக்காமல் நாபுக்த முக்ஷீகத்தை கருமா ஜென்ம கோடி சதை ரப்ப சாஸ்திரங்கள்லாம் சொல்றது ஜோதிஷ் சாஸ்திரமானது நமக்கு இண்டிகேட் பண்றது இந்தந்த காலத்துல இந்த சிரமம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இன்னும் ஜாகிரதா இருக்கு அப்படின்னு பண்ணக்கூடிய இண்டிகேட்டிவா இருக்கக்கூடிய சயின்ஸ் ஜோதிஷம் ஜதிஷமானது பின்னாடி வரக்கூடிய விஷயத்தையும் கண் தானே உபயோகமா இருக்கு அந்த மாதிரி காலத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஜோதிஷத்தை அத கண்ணு வேதபுருஷனுக்கு கண்ணாக சொன்னான் அதனால பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க ஜோதிஷாஸ்திரத்துல ரொம்ப நிபுணராக இருக்கக்கூடிய ஒருத்தரை டெஸ்ட் பண்ணுறதுனாக்க ஒரு குறிப்பிட்ட தேதி மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு தேதியை கொடுத்து அந்த தேதியில ஒரு கோவில் சூரிய கிரணம் எந்த பக்கத்துல வந்து விழும் அப்படின்னு ஒரு கணக்கு கேட்பார் இவர் கணக்க போட்டு கரெக்டா சொல்லணும் குறிச்சு வச்சுப்பா ராஜாவுடைய ஆட்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட தேதி வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல இவர் சொன்ன ஸ்பாட்ல விழாதா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவார் கரெக்டா விழுந்து விட்டுனா இவருக்கு பெரிய சன்மானங்கள்லாம் பண்ணறது விளக்கம் இப்படி ஆறு அங்கங்கள் சடங்குகள் இந்த சடங்கத்திலேருந்துதான் தமிழ்ல சடங்கு என்ற வார்த்தை வந்தது சிக்ஷ வியாக்கரணம் சந்திரசு நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் ஆறு அங்கங்கள் இதை தவிர ஆறு வாக்கியங்களுடைய தாற்பம் என்ன விசாரம் பண்ணக்கூடிய மீமாம்சேதாந்தம் மீமாம் வேதாந்தம் வேதாந்தாஸ்திரங்கள் தான் மீமாம்சர்க்கம் தர்மசாஸ்திரம் புராணம் வேதாந்தமான வேதத்திலே அடங்கி பெடுத்து உபனிஷத்து அரங்கிபெடுத்து இங்க வந்து மீமாச தர்க்கம் தர்க்கிறது இருக்கான் என்று பிரமாணம் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு லாஜிக் சயின்ஸ் ஆஃப் லாஜிக் தான் தர்க்கம் அதே மாதிரி புராணம் புராணத்துல பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் தவிர ஸ்தல எல்லாம் சேர்ந்து அடங்கக்கூடியது புராணத்துல தர்மசாஸ்திரம் ஒரு ஜீவன் எப்படி அன்றாட வாழ்க்கையை நடத்தணும் அன்றாட வாழ்க்கையை எப்படி இப்படி நடத்தான் என்னென்ன பாபங்கள்லாம் கர்மாக்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சொல்லக்கூடாது தர்மசாஸ்திரம் இந்த மீமாச தர்க்கம் புராணம் தர்மசாஸ்திரம் நாலும் நாலு உபாங்கங்கள் பேர் ஆறு அங்கங்கள் நாலு உபாங்கங்கள் இந்த நாலு அங்கம் ச உபாங்கம் சாங்கோபாங்கம்னா அங்கைகி உபாங்கிச்சக இது சாங்கோபாங்கோபாங்க வேத வித்து சொன்னாக்க நாலு வேதனும் ஆறு அங்கங்கள் நாலு உபாங்கங்கள் இந்த பைனாலும் நாலு ஆறு பத்து நாலும் பைநாள் சர்மஸ்தானங்கள் பதினெட்டு வித்யாஸ்தானங்கள் வார்த்தையே வந்து தனுர்வேதம் ஆயுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்தாஸ்திரம் உபவேதங்கள் அஸ்திரங்கள் அதுக்கு சொல்லக்கூடியது அஸ்திரசிரங்கள் ரொம்ப விசேஷமா அது கூட டெக்னிக்கல் டிஃபரன் உண்டு ரொம்ப விஸ்தாரம் தெரியவா வை பத்தி எடுத்து சொல்லிருக்கா அவ சொல்லாத ஒரு ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் பத்தியே கிடையவே கிடையாது அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து சொல்லிருக்கா இத்தனையும் நம்மங்கள் இருக்கு சஸ்திரம் இட் இஸ் வெப்பன் அஸ்திரம் இட் இஸ் வெப்பன் விச் கம்பை வித் டு ஆக்டிவேட் வெப்பன் இந்த பாஷா சொன்ன புரியும் ஹார்ட்வேரா இருக்கக்கூடிய மிசை ஹெட் இருந்ததுனாக்க அது சஸ்திரம் அந்த மிசைல் ஹெட் பர்டிகுலர் டார்கெட் மேல ஹோம்லாங்கூட் லாட்டிடியூட் அப்புறம் வழியில ஏதாவது என்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் கெய்ட் பண்ணறது அப்படி கெய்ட் பண்ணக்கூடிய அந்த சாப்ட்வேர் இருக்கு அதுதான்ல ஒவ்வொரு அஸ்திரத்துக்கு ஒரு மந்திரம் உண்டு சொல்லுவோம் எல்லாரும் ஒரு விதத்துல இல்லன்னா ஒரு விதம் ஏதோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடியதோ இல்ல கம்ப்யூட்டர் ஒரு பெமிலியாரிட்டியும் இருக்க வேண்டிய ஒரு காலமா இருக்கு கிட்ட எல்லாருமேஸ்ட் ரெகுலர் பேசி ரிசீவ் பண்ணுறது அனுப்புறது ரொம்ப பேருக்கு ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்ல லோயர் அப்பர் கேசிங் போட்டுவிட்டான் அது போக மாட்டேங்கிறது நான் எல்லாத்தையும் இவ்வளவு மெனக்கிட்டு உட்காந்து ஒரு புள்ளி தானையா ஒரு புள்ளி தானிய அந்த ஒரு புள்ளியாவா ஒரு புள்ளி போட்டாலும் இல்ல ஒரு புள்ளிய விட்டாலும் பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரி நீ எக்ஸ்ட்ராவா ஒரு மாத்திரை காலம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல ஒரு மாத்திரை குறைச்சி சொன்னாலும் இன்டர்நெட் இந்த மாதிரி இந்த டெர்மினாலஜியே ஒரு அப்ளிகேஷன் ஏற்பட்டு நீ ஒரு சின்னதா ஒரு அக்ஷரத்துல மிஸ்டேக் பண்ணிகுலர் பர்சன் வேதத்துல இப்ப இது வந்து நான் வந்து பிசிக்கலா டைப் பண்ணி அனுப்பக்கூடிய இமெயில் பத்தி சொல்றேன் அப்படி சொன்னதான் அந்த தேவத்தை கரெக்டா போய் சேராது அதுக்கும் அஸ்திரத்துக்கும் வித்தியாசம் அஸ்திரத்துக்கு தேவதற்கு மந்திரங்கள் உண்டு அந்த அஸ்திரங்கள் வச்சு பூஜை பண்ணணும் கஷ்திரிகளா இருக்கணும் அது பூஜை பண்ணி பிராமணன் எப்படி ராமாயணத்தையும் வேதபுஸ்தையும் வச்சு ஒரு மந்திரம் கரெக்டாக அந்தந்த அஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய மந்திரம் ஞாபகம் வரணும்னா எத்தனை சாதனை பண்ணியிருக்கணும் அது எவ்வளவு அது வித்வானே விஜயானாதி வித்வத் ஜன பரிசிரமும்னு எவ்வளவு சாதனம் பண்ணியிருக்கணும்னு ஒரு வித்வத்து இருக்கிறவர்களுக்குதான் புரியும் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் ஒரு வித்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பரிசிரமப்பட்டாதான் அப்புறம் கூப்பிட்டவர்களுக்கு அந்த வித்தியானது பல இடங்கள்லேருந்து அந்த வித்தியானது வந்து நிற்கும் அந்த மாதிரி அஸ்திரங்களுக்கு தேவதை மந்திரங்கள் உண்டு அது சாஃப்ட்வேரோட கூடி இருக்கக்கூடிய அஸ்திரம் அதனால தான் பிரம்மா அஸ்திரம் அக்னி ஆஸ்திரம் வருணாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் தேவதையை சொல்றது அந்த நாராயணையா உடையது நாராயணாஸ்திரம் தேவதியா உடைய பாசுபதாஸ்திரம் வருணன் அஸ்திரமாக வருணாஸ்திரம் அக்னி தேவதையாக கொண்டது அக்னி ஆஸ்திரம் பிரம்மாஸ்திரம் பிரம்மாவ தேவையாக கொண்டது இப்படி பலவிதமான அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தனுர்வேதம் தனுர் சொல் ரத்தப காத்தூர் ஆயுர்வேதம் இது ஒண்ணு வந்து உயிரை வாங்கறதுக்கு வழி சொல்றது தனுர்வேதம் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு வழியை சொல்லக்கூடியது ஆயுர்வேதம் ரெண்டும் தேவையா இருக்கு உனக்கு ஆர்மியும் தேவையா இருக்கு மெடிக்கல் கம்யூனிட்டியும் தேவையா இருக்கு மெடிக்கல் கம்யூனிட்டி அப்புறம் ரெட் பண்ணி யுத்தமே பண்ணாமல் யுத்தம் பண்ண போய் எமர்ஜென்சி ஆபரேஷன் அடிச்சுக்கும் அடிச்சப்போ கடைசியில் போய் ட்ரீட் பண்ணுவோம் அதனால ஆயுர்வேதமும் தேவையா இருக்கு தனுர்வேதமும் தேவையா இருக்கு ஆயுர்வேதமானது ஆரோக்கியத்தை சொல்லுது எந்த மாதிரி பத்தி அனுஷ்டானம்னா உனக்கு ரோகம் வராமல் வாழ்க்கை முறையில் இருக்கும் அதையும் ராஜாக்கள் எப்படி வேற ஒரு ராஜா ஜெயிக்கக்கூடிய முறை என்ன அதுக்கு ஆறு விதமான உபாயங்கள் சந்தி விக்கிரம் உபாயங்கள் அர்த்தாஸ்திரத்தோட நாலாவதாக இருக்கக்கூடிய உபவேதம் காந்தர் இது மட்டும் சொல்லிட்டு வந்த பதினேழு வித் வித்யாஸ்தானங்கள்ல அடங்காத வித்யகள் எல்லாம் அந்த காந்தர் வேதத்துல பொதுவாக காந்தர் வேதம் ஃபைன் ஆர்ட்ஸ் நாட்டியம் காந்த அடங்கும் அது பலவிதமான வென்சலாக்கிசம் எந்த ஒரு கலையா இருந்தாலும் எல்லா கலைகளும் பண்ணக்கூடிய பாலம் பண்ணக்கூடிய கலையில இருந்து அவன் எல்லா விதமான கலைகளும் பெயிண்டிங் சித்திரம் இதெல்லாம் அந்த அறுபத்தி நாலு கலை அறுபத்தி நாலு அருங்கலைகள்னு சொல்லுவா இதெல்லாம் அந்த காந்தர் வேதத்தில் அடங்கும் இப்படி காந்தர் வேதம் இருக்குனாக்க ராஜாங்கத்தை ராக ராணுவப்பட தேவை அதுக்கு நல்லுர்வேதம் தேவை உயிருக்கு ஆபத்து விடாதபடி ஆரோக்கியத்துக்கு குறை வராதபடி ரிகிறதுக்காக ஆயுர்வேதம் தேவை ராஜாங்கத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அர்த்த சாஸ்திரம் தேவை இதெல்லாம் ராஜாங்கத்துக்காக மெயினா சரீரத்துக்காக ஆயுர்வேதம் இந்த காந்தால வயர் வரும் வேற ஏதாவது பொழுதுபோக்கு ஒரு ரிக்ரீஷன் தேவையா இருக்கு அந்த ரிக்ரியேஷன் காரம் நல்ல சங்கீதம் நல்ல நாட்டியங்கள் நிறையங்கள் நல்ல கலைகள் எல்லாம் இவன் மனசுக்கு ஒரு உல்லாசத்தை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கா இதெல்லாம் இதனால ஒன்னும் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல ஆனா வித்யாஸ்தானமா இருக்கு அர்த்த சாஸ்திரத்தை தர்மத்துக்கு விரோதமா கூட விஷயம் இருக்கும் இப்ப ஆயுர்வேதமானது வியாதிக்கு குணமாகவும் சொல்லும் தர்மசாஸ்திரமானது அந்த பதார்த்தம் தமகு குணமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் உனக்கு ஆத்மாவுக்கு அது கேமத்தை கொடுக்காதுன்னு சொல்லும் அப்படி கான்ஃபிளிக்ட் வரும்பொழுது இப்போ சின்ன ஒரு சொல்றேன் பயிர்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு பயல்ஸ்க்க அவளுக்கு வங்காயம் பயிர் ரொம்ப இருக்குற மாதிரி சொல்ற நார்மல் சாஸ்திரமும் கொஞ்சம் லீவே கொடுத்திருக்கு அம்மாவாசை இல்லையாசி இல்லையே தனம் இதே சாப்பிடணுன்னு ஆரம்பிச்சேன் அதுக்காக சொல்லலை இது சரீரத்தை ரட்சிக்கிறதுக்காக சில விஷயத்தை சாப்பிடலாம்னு ஆயுர்வேதம் சொல்லிருக்கும் ஆனா ஆத்ம விசயுக்கு அது ஹாரியை கொடுக்கும் தர்மசாஸ்திரம் சொல்லும் அப்ப சீர்தூக்கி பார்க்கிற போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தர்மசாஸ்திரத்துதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இந்த சரீரம் என்னதான் நீ மிஞ்சி பிஞ்சு ரொம்ப சிரமப்பட்டா கூட மிஞ்சி பிஞ்சி போனா வேதம் சொன்ன பூர்ணமான ஆயுஷ்காலம் நூறு வருஷத்துக்கு ரட்சிக்க முடியும் அதுக்கப்புறம் கீழவிட வேண்டியதானே இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் நீ எவ்வளவு போஷாக்கப்படனாலும் ஒரு நாள் கீழவிட போறது சரீரம் அதனால அனித்தியமா இருக்கக்கூடிய போஷணம் பண்ணதுக்காக நித்தியமான ஆத்ம வஸ்துவை போஷணம் பண்ணக்கூட தர்மசாஸ்திரத்தை விட்டுவிடாத அதித்தியமான சரீரத்தை ரஷிக்கிறதுக்காக தர்மசாஸ்திரத்தை விட்டுவிடாத பின்னா ஆயுர்வேதம் இருக்கா சொல்லி தான் இந்த பதினெட்டு சேர்ந்து நாலு வேதங்கள் ஆறு அங்கங்கள் நாலு உபாங்கங்கள் நாலு உபவேதங்கள் சேர்ந்து பயனெட்டு வித்தைகள் இல்ல இந்த பதினெட்டுங்கிற of 18 fields இந்த பதினெட்டு விதமான வித்தைகளும் பார்வதி பரமேஸ்வரராக அம்பாலும் பரமேஸ்வரம் இருந்து அநாகத சக்கரத்து ரெண்டு அம்சங்களா இருந்து ஒன்னோடு ஒன்னு பேசுகிற பொழுது அந்த பேச்சிலிருந்து இந்த பதினெட்டு வித்யகளும் வழியில வரதான்பாத் அஷ்டாத வித்யா பரிநதி குணமகிணைவே இந்த அம்சம் கடைசி வரிகள் இருக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது கடைசி வரியில் என்ன சொல்லிருக்க அம்சம் என்ன பண்ணும் பாலையும் ஜலத்தையும் கலந்து வச்சா பால மாத்திரம் கை சென்று ஜலத்தை விசர்ஜனம் பண்ணதுதான் அம்சத்துடைய தன்மை அந்த மாதிரி பகவான் என்ன பண்றான்னா அம்பாடும் பரமேஸ்வரனு அவ அம்சமா இருக்காளோன்னு இந்த ஜீவனுக்கு தோஷங்கிற பால் இருக்கு ஒரு ஒரு தோஷங்குற ஜலம் பால் இருக்கு பால்ல ஜலத்த கால்தான் பரவாயில்ல ஜலத்தை பாலகாலந்தா அது வேடிக்கையா ஒரு கலசந்து ஏதோ கோவில்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பால் அபிஷேகம் பண்ணணும்னு என்ன பண்ணா ஈஸியா எல்லாரும் ஆளு கூட்டம்ல பசுமால் கொண்டு விட்டேன்னா நிறைய லிட்டர் சேர்ந்துடும் நல்லா அபிஷேகம் பண்ணான்னு சொல்லி ஏதோ அனௌன்ஸ் பண்ணா அந்த ஊர்ல இருக்கிறவா ஏதோ கொஞ்சம் எல்லாம் கிருத்திகமா திங் பண்ணக்கூடிய காப்பல் இருக்கு அதுல யாரோ ஒருத்தனை என்ன நினைச்சா வடிகாலத்தால் அஞ்சு மணிக்கு அபிஷேகம் ராத்திரியில் கொண்டு விட்டா போறோம் அப்படின்னு சொன்னா எங்கு ஏற்பாடு பண்ணி இவ்வளவு பேர் ஆயிரம் பேர் கொண்டு பார விட போற நான் மாத்திரம் ஒரு ட்ரம்ளர் ஜலத்தை விட்டா என்ன தெரிய போறது அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் போய் ஜலத்தை விட்டான் அந்த பெரிய ட்ரம் ஏதோ வச்சிருந்தா அதுக்காக பாத்திரம் வச்சிருந்தா அந்த கொண்டு போய் விட்டான் எப்படி கார்த்தாலும் அஞ்சு மணிக்கு இந்த குருக்கள் வந்தா வெறும் ஜலம்தான் இருக்கு இந்த தவிர பெரிய அண்ணா முழுக்க ஜலம் தான் இருக்கு ஏன்னா எல்லாரும் அப்படி வந்திருக்கான் எல்லாரும் அப்படியே நினைச்சிட்டு நான் மாத்திரம் ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டா என்ன தெரிய போறதுன்னு நினைச்சிட்டு கிடைச்சது தீர்த்தத்தால் தான் அபிஷேகம் பாலே அபிஷேக கிடைக்கிற அந்த மாதிரி பால ஜலம் விட்டா ஒரு ரீசனபிளா விட்டா தாங்க அது ஜனத்துல போய் பால கலந்தாக்க அது எப்படி இருக்கும் நம்மட்டும் அப்படிதான் இருக்குது கொஞ்சம் போல பேருக்கு பால் கொஞ்சம் ரேஷா ஒரு ஆஃப் போயிட்டா ஏதோ கலந்து மாதிரி பால் கலந்துருக்குன்னு ஒரு சூச்சிக்க ஏதோ ஒரு குணம் இருக்கு ஆனா இந்த அம்சம் ஹயத்துல இருக்கக்கூடிய அம்சம் பார்வதி பரமேஸ்வராக இருக்கக்கூடிய அம்சம் என்ன பண்றதுதான் ரொம்ப கருணையோட அது பால மாத்திரம் கிரகிக்கிட்ட எத்தனை தோஷம் இருந்தாலும் சேர்த்துக்க வேண்டாம் இருக்கக்கூடிய ஒரு குணத்தையாவது நாம கிரகிச்சுக்கணும்னு சொல்லி குணத்தை அதுக்கு மார்க் போட்டு அனுகுணம் பண்ணக்கூடிய பார்வதி பரமேஸ்வரா இருக்கா எதார்த்தே தோஷாது குணமகிலம் அப்படின்னு ரொம்ப அழகாசங்கள் இருக்க இப்படி அநாத சக்கரத்துல அப்புறம் கீடு இறங்கி வரும்போது மூலாதாரத்துல தவா மூலே சாஸ்ய நவாத்மா தாண்டவட்டம் உபா உதயவிதி முடிசியதையே ஜனக்கனதிக்கெல்லாம் மாதாபிதாவா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்ற அந்த நாளைக்கு ஆரம்பத்தை சொல்றேன் சொல்லி இன்னைக்கு கேசாதிபாடு வரணும் ஆரம்பிக்க நானும் நினைச்சிருந்தான் வந்தேன் ஆனா அம்பா இப்படி என்னமோ வேகமா சொல்லினவரே நினைச்சிருக்கேன் திரும்பி பார்த்தா மணி பார்த்தா அதுக்குள்ள ஒன்பதாயிடு